வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை ஜனவரி 26 ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தமிழக செய்திகள் தமிழகத்தில் 5 ஐ ஏ எஸ் அதிகாரிகளுக்கு முதன்மை செயலாளராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் பிறப்பித்துள்ளார் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் மூவாயிரம் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் விரைவில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை அமைக்கப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் பிரதீப் யாதவ் கூறியுள்ளார் முதுநிலை மருத்துவக் கல்லூரியில் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு வழங்கக்கோரி ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது தனது சுற்றுப்பயணத்திற்கு நாளை நமதே என பெயர் வைத்துள்ளதாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்ததாக விஜயேந்திரருக்கு தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன சென்னை கொளத்தூர் நகக்கடை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நாத்துராம் மற்றும் தினேஷ் சௌத்ரி தமிழக போலீசாரிடம் ராஜஸ்தான் போலீசார் ஒப்படைத்தனர் திமுக சீர்தந்தால் தேர்தலில் போட்டியிட தயார் என்று நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்திய செய்திகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார் இத்தனை ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த இரு சக்கர சாகசத்தை இந்த ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக பெண்களும் நிகழ்த்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு இறுதியில் மக்களவை தேர்தலை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் பதினைந்தாயிரம் மாணவர்கள் கடந்த ஒரு ஆண்டில் ஒன்று புள்ளி நான்கு ஆறு கோடி சூரிய நமஸ்காரங்கள் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர் நாடு முழுவதும் நேற்று தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்ட வேளையில் பதினெட்டு வயது நிரம்பிய இளைஞர்கள் தேர்தலில் வாக்களிப்பேன் என்ற உறுதிமொழியை ஏற்கும் விதத்தில் புதிய வசதியை பேஸ்புக் நிறுவனம் செய்துள்ளது இந்தியாவிற்கு சுற்றுலா வர உலக மக்கள் பலரும் ஆர்வம் காட்டினாலும் அமெரிக்கர்களே அதிக ஆர்வம் காட்டுவதாக சுற்றுலாத்துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன குழந்தைகளை விதையிலேயே கருக்க வேண்டாம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு குறித்தான விசாரணையை எதிர்நோக்கி உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கொரிய தீபகற்பத்தில் இருக்கும் அமைதி கிராமம் என்ற இடத்தில் வடகொரியா மற்றும் தென்கொரிய அதிபர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளும் வரும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் ஒரே கொடியின் கீழ் பங்கேற்க இருக்கிறது மேலும் அரசியல் ரீதியாக ஒன்றாக இணையவும் முன்னெடுப்புகள் செய்யப்பட இருக்கிறது ஆதார் அட்டை முறையை செயல்படுத்த பிலிப்பைன்ஸ் நாடு விருப்பம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான தகவல்களை மத்திய அரசிடம் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்மாவத் திரைப்படத்தில் எந்தவிதமான காட்சியும் வெட்டப்படாமல் பாகிஸ்தான் தணிக்கை வாரியம் அந்த நாட்டில் திரையிட அனுமதி அளித்துள்ளது வணிகச்செய்திகள் சென்னையில் பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாயாகவும் டீசல் விலை அறுபத்தி ஏழு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பெருவாரையான இந்தியர்களிடம் இப்போது வரை வாகனங்கள் இல்லை அதனால் அவர்கள் வாங்கும் முதல் வாகனம் எலக்ட்ரிக் வாகனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் ஆறு லட்சம் கோடியை தாண்டியுள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு அடுத்து ஆறு லட்சம் கோடியை தாண்டும் இரண்டாவது நிறுவனம் தேசிய சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஜிஎஸ்டியை பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டியில் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா தன் முதல் இன்னிங்ஸில் நூற்றி தொன்னூத்தி நான்கு ரன்கள் எடுத்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் டென்மார்க்கின் கரோலின் ஓஸ்னியாக்கி பெல்ஜியத்தின் மெத்தனிஸை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி போட்டியில் நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது சையத் முஷ்ராக் அலி டிராபி டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் பரோடா அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தமிழ்நாடு அணியை வென்றது முக்கோணத் தொடர் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முக்கிய போட்டியில் இலங்கை அணி பத்து விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றுள்ளது தொன்னூறாவது ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் ஷேப் ஆப் த வாட்டர் திரைப்படம் பதிமூன்று பரிந்துரைகள் பெற்றுள்ளது யூடியூபில் டீசர் சாதனையில் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது விஜய் மெர்சன் படம் இந்த படத்தின் ஆலப்போரான் தமிழன் பாடல் மட்டும் ஐந்து கோடி தொண்ணூத்தி இரண்டு லட்சம் பாவியாளர்களை பெற்று தனி சாதனை ரஜினியின் நடிகர் அக்ஷய்குமார் அவரது சொந்த குரலில் டப்பிங் பேசியுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன பிற நிறுவனங்களை சார்ந்திருக்காமல் சொந்தமாக டிஜிட்டல் விநியோகத்தை ஆரம்பிக்க தென்னிந்திய சினிமா தயாரிப்பாளர்கள் தயாராகி வருவதாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் கூறியுள்ளார் கருத்துக்களை பதிவு என்ற புதிய படத்தின் மூலம் பழம்பெரும் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் பேரன் ஆதித்யன் ஹீரோவாக அறிமுகமாக்கிறார் இத்துடன் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் நாளும் ஒரு விதை ஒரு யோசனை நித்தம் ஒரு முத்துப்பாட்ட தொடர் அஞ்சல் தலை செய்திகள் திறமைக்கு சவால் சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செறிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்